السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم ان الحمد لله نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادی له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد கமா சொ இப்ராிம்லி இலி முன்மா பாரிம்லி இது ஆண்ட அமர் பார்ப்ப என்ன பண்றாங்க சொன்னா முவாது ரதியுல்லானு அவர்களையும் அபு மூசா அல் அஷரி ரதியுல்லு அவர்களையும் வந்து அவர்களுக்கு வந்து இரண்டு மாகாணங்களை எம்என்ல உள்ள இரண்டு மாகாணங்கள் எமன்ல அப்போது இரண்டு மாகாணம் இருந்துச்சு அந்த இரண்டு மாகாணத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு மாகாணத்தை பொறுப்பு கொடுத்து அவர்களை மக்களிடையில போய் தாவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அவங்களை வந்து அமீராக போட்டு அனுப்புறாங்க அப்ப நபிசுல்லா அலசலம் வந்து அவர்களுக்கு ஒரு சில கட்டளைகள் குறிப்பாக அதுல வந்து நீங்க மக்கள் மத்தியில வந்து இலகுவாக இருங்க கடினமாக இருக்காதிங்க அவங்கள்ட்ட ரொம்ப லேசான முறையில் நடந்து கொள்ளுங்க இலகுவானதே அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தாவா பண்ணும் நீங்க கடுமையை காட்டிடாதீங்கன்னு சொல்றாங்க இப்ப எங்கு வந்து அல்லாஹலா குரான்ல எதிரிகளை கண்டால் போர்க்களத்துல வந்து கடுமையான முறையில் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க தாவா களத்துல நீங்க அவர்களை வந்து நீங்க இலகுவான முறையில எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அலுவலம் கட்டளை அனுப்புறாங்க இப்ப அவர்களை வந்துட்டு குஃபார்களிடத்துலயுமே அவர்களுடைய தன்மையை பொறுத்துதான் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத சூழ்நா தெல்ல தெரிவி கலந்தாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாரிடமும் எளிமையாகவும் இருக்க முடியாது இலகுவாகவும் நடந்து கொள்ள முடியாது எல்லாரிடமும் வந்து கடுமையாகவும் நடந்து கொள்ள முடியாது அவர்களுடைய வினையை பொறுத்துதான் நம்மளுடைய எதிர்வினை இருக்கும் அப்படிங்கறத இதன் மூலமான உபதேசங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் இங்கே இரண்டு நபர்களும் கிளம்பி போறாங்க போகும்போதே இந்த இரண்டு சகாபாக்களும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னா எப்ப வந்து உங்க மாகாணத்துக்கு அருகில நாங்க வரமோ அதாவது இந்த சகாபி முகாதிரி இல்லன்னு வராங்களோ அப்ப நான் வந்து உங்களை வந்து பாக்கணும் நீங்க எப்ப எங்க மாகாணத்துக்கு அருகில வரீங்களோ அப்ப நீங்க என்ன பார்த்து சலாமை பகிர்ந்து கொள்வோம் நம்மளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அந்த நிர்வாக விஷயங்களை நம்ம ஆராய்ந்து கொள்வோம் இவர்கிட்ட தெரியாத விஷயத்தை இவரு கட்டுக்குவாரு இவர்கிட்ட தெரியாத இவர்கிட்ட கட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்துக்கிறாங்க இரண்டு பேரும் ரெண்டு மாகாணத்துக்கு போயிடுறாங்க அப்ப ஒரு கட்டத்துல மூவாது ரதுவில் அங்கு அபு மூசார் அசர் ரவி இல்லானோ அருகு அவங்க மாகாணத்துக்கு அருகில வரும்போது அங்க வந்து அந்த நேரத்துல அபுமுசா அசரி ரானுவை தேடி மூவாதும் உபதேசம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல மூவாதிரதியான வராங்க வரும்போது ஒரு நபர் ஒரு நபர் மட்டும் கழுத்துல சங்கிலியோட கைகள் பிணைக்கப்பட்டு இருக்கிறார் இப்ப இவர் யாரு அப்படின்னு மூவாதிரதியானு கேட்கிறாங்க அப்ப திரும்ப அபுமுசா அசர் இறுதி இல்லான்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க இவர் வந்து ஒரு யூதர் இவர் வந்து இஸ்லாத்திற்கு வந்துட்டு அதன் பிறகு இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாரு அப்படின்ன பிறகு அந்த மூவாதிரதி என்ன பண்றாங்க ஒட்டகத்தை விட்டு இறங்கவே மாட்டேன் இவரை நீங்க வந்து இவருக்கு மரண தண்டனை விதிக்கும் வரை நான் ஒட்டகத்தை விட்டு இறங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இல்ல நீங்க இறங்குங்க அப்படிங்கிறாங்க அபு மூசா அசர் இறுதி இல்லான்னு நாங்க அதுக்குதான் அவரை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறோம் நீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே வந்து இல்ல இறங்க மாட்டேன் அவருக்கு மரண தண்டனை விதிச்சாதான் நான் இறங்குவேன் தண்டனை விதிக்கப்படுது இறங்கி வந்த பிறகு அபுமூசி குரான வந்து ஓதுறீங்க முறையில வந்து நீங்க ஓதுறீங்க அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு அபுமூசர் இல்லான்னு சொல்லி காட்டுறாங்க அதாவது இது தபா அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒகத்துல பால் கறப்போம்ல அதற்கு உதாரணமானது தஃஉக்காங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் கொஞ்சம் தான் கேப் விட்டு அடுத்த ஓதிக்கொண்டே இருப்போம் அப்படிதான் நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறான் இரண்டு சகாபாக்கள் அங்க பேச அங்க மீட் பண்ணும் போதே என்ன இத பத்தி கேட்கிறாங்கன்னு பாருங்க உங்களோட குரான் தொடர்பு எப்படி நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு தான் கேட்கிறாங்க நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா என்ன பேசிக்கும் என்ன வேலையில இருக்க எப்படி போகுது புலம்பலாதான் இருக்கும் துணியா பத்தி தான் இருக்கும் அவங்க ஆகிரத்தை பத்தி அல்லாவுடைய நெருக்கத்தை பத்தி குரானுடைய நெருக்கத்தை பத்தி தான் அவங்க விசாரிக்கிறாங்க அப்ப நான் வந்து இந்த மாதிரி கேப்பே விடாம சும்மா சிறிது சிறிது கேப் விட்டுட்டு நான் குரானை ஓதிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபு மூசா அசர் எது இல்லாம சொல்லி காட்டுறாங்க அதற்கு வந்துட்டு திரும்ப இவர் கேக்குறாரு அபு மூசா அசர் எது கேக்குறாங்க நீங்க எப்படி ஓதிக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இரவுல தூங்கிடுவேன் தூங்கி பாதி இரவு தூங்கிட்டு தூங்கி எந்திரிச்ச பிறகு என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வேன் பூர்த்தி செய்து கொண்டு நான் வந்து அல்லா நாடியவரை தொழுகுவேன் குரானை வந்து தொழுகியல ஓதுவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அத சொல்லிட்டு திரும்ப சொல்றாங்க இந்த தொழுகைக்காக நான் தொழுகிறேன் இந்த இரவை நான் கழிக்கிறேன்ல தூங்கறத வந்து நான் தொழுகையில நிம்மதியாக ராகத்தாக நான் வந்து தொழுகணும் அப்படிங்கறதுக்காக என் தூக்கத்தை அமைச்சு கொள்றேன் அப்ப அந்த தூக்கமும் விவாதத்தாக போயிடும் எனக்கு நான் செய்யக்கூடிய அந்த வேலைகள் சிறு சிறு துணி துவப்பது குளிக்கிறது இந்த மாதிரி வேலைகளையும் நான் தொழுகையில நல்ல முறையில ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணத்தினால நான் அதெல்லாம் ஈடுபடுறேன் இந்த மாதிரி சொல்றாரு அப்ப நாம நல்ல எண்ணத்தோடு தொழுகைக்காக தயாராகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நான் தூங்குறதும் நன்மைதான் அப்படின்னு இங்க மூவாதது இல்லாட் சொல்லி காட்டுறாங்க இப்ப நாம தூங்குவது நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்கள் அது இருக்கட்டும் நாம துணி துவைக்கிறதா இருக்கட்டும் நமக்கு தேவையான எல்லா செயல்களையுமே நல்ல நீத்தோடு நபிசலம் செய்து காட்டியது கூட செஞ்சோம்னு சொன்னா அது எல்லாமே விவாதத்தை அப்படிங்கறத இதன் மூலமாக நம்ம தெரிய வருது அடுத்து சகி புகார் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்ப அப்பாஸ் ரதி அறிவிக்கக்கூடிய ஹதீஸா இருக்கு மூவாவது முவது ரதி அனுப்பி வைக்கும் போதே நபிசுல்லா அலுவலம் உங்களை வந்து வேதத்தை உடையவர்கள் இடத்துல நாங்க அனுப்புறோம் அதாவது நபிசுல்லா யாருக்கு எம்என்ல இருக்கக்கூடிய நபர்கள் யூதர்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் இருந்தான் இப்ப அவர்களிடத்துல அனுப்புறோம் அவர்களிடல நீங்க போயிட்டு அந்த மக்களை நீங்க அல்லாவின் பக்கம் அலைங்க அல்லாவின் பக்கம் அழைத்து வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லா மட்டும்தான் அழைப்பை அதே போல முகமது தூதராக இருக்கிறாரு அல்லாவுடைய அடியாராக இருக்கிறார் அந்த அழைப்பையும் நீங்க அவர்கள் இடத்துல விடுங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அவர்களை வந்து ஐந்து வரை தொழுகை தொழுகைக்கு நீங்க வந்து ஏவுங்க அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை அவர்களுக்கு ஜக்காத்தை பத்தி நீங்க எடுத்து சொல்லுங்க அவர்களிடத்தில் செல்வந்தர்கள் இடத்திலிருந்து இருப்பதை வாங்கி அவர்களிடத்தில் ஏழைகள் இடத்துல கொடுங்க அப்படிங்கிறான் அப்ப இதை வைத்துதான் சில ஸ்காலர்கள் வந்து சில அறிஞர்கள் அந்த கம்யூனிட்டில இப்ப ஒரு ஊர்ல இருக்க இங்க செல்வந்தர்ல செல்வந்தர்கள் இடத்துல வாங்கி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகளிட்டே கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த ஹதீசை அடிப்படையாக வைத்துதான் அவர்கள் வந்து இங்க பிக்கு எடுக்கிறாங்க அதன் பிறகு இங்க நபிசல்லா மேலும் சொல்லி காட்டுறாங்க அவர்களுடைய அந்த சக்காத்துடைய விஷயத்துல அவர்களை அவர்களுடைய சிறந்த பொருள்கள்ல நீங்க கவனமாக இருங்க அப்படிங்கிறாங்க அர்த்தம் என்னன்னு சொன்னா அவர்களுடைய இப்போ ஆடு மாடு ஒட்டகம் இது போல பொருட்கள் இருக்குன்னு சொன்னா சிறந்ததை எடுத்து நீங்க சக்காத்துக்கு கொடுத்துடாதீங்க இப்ப ஒரு ஆட்டு மந்தை இருக்குன்னு சொன்னா பெரிய ஆடு இருக்கும் சின்ன ஆடு இருக்கும் நடுத்தரமான ஆடு இருக்கும் சிறந்ததெல்லாம் எடுத்து கொடுத்துடாதீங்க அதே போல நலிவடைந்த ஆடை எடுத்துக் கொடுத்துறாதீங்க நடுத்தரமான தேர்ந்தெடுங்க அப்படின்னு நம்ப சொல்லி எடுப்புறாங்க ஏன்னா சிறந்ததை எடுத்தாலும் அவர்களுக்கு உள்ளத்துல ஒரு வெறுப்பு வந்துடும் நலிவடைந்ததை எடுத்து நம்ம தேவையில்லாத நடுத்தரமான சமுதாயம் தான் எப்பயுமே எல்லா விஷயத்திலுமே நம்ம நடுத்தரமா இருக்கணும் ரபிசுலாசன் இந்த இடத்துல நீங்க வந்து அவர்கள் இடத்துல சிறந்ததை எடுத்து சக்காத்துக்கு பயன்படுத்தாதீங்க நடுத்தரமானதை எடுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க மேலும் வந்து அவர்கள் இது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா அவர்களுடைய துவாவிற்கு அதாவது அவர்களுடைய சாபத்திற்கு நீங்க ஆளாகிறீங்க ஏன்னா ஆட்சியாளராக அனுப்புறாங்க அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அல்லாவிற்கும் அநீதி அழைக்கப்பட்டவருக்கும் இடையில துவாவிற்கு எந்த திரையும் கிடையாது அதனால அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப நிதானமாக இருங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு நபிசுல்லா உபதேசிக்கிறாங்க இதுல இருந்து ஹதீஸ்ல இருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா நபிசுல்லாஸ்லம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தாவா சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லாவா சொல்லுங்க ரசூலை சொல்லுங்க அதை ஏத்துக்கிட்டா தொழுகையை சொல்லுங்க அதன் பிறகு சக்காத்த சொல்லுங்க சக்காத்திரின் நடுத்தரமான முறையில இருங்க அப்படின்னு ரசூல்லா சுல்லாம் அழகான முறையில இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போங்க ஒருத்தர் வந்துட்டாவே ஒருத்தர் இஸ்லாத்தை தெரிந்து வந்துட்டாவே அவர் எடுத்த உடனே அவருக்கு சுன்னத் பண்ணியிருக்காரா அப்படின்னு தான் எடுத்த உடனே அந்த பிள்ளை ஹிஜாப் போடுறதா அப்படின்னு தான் நம்மள பல மக்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும் அதை நம்ம வந்து இந்த ஹதீசின் மூலமாக நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் இன்னொரு கதீசின் அடிப்படையில் வருது இன்னொரு நரேசன் அந்த அறிவிப்பின்படி இமாம் அகமது அவர்கள் இந்த ஹதீஸிருக்கிறாங்க மூவாதுல அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் நபிசுல்லம் வந்து என்னைக்கு அனுப்புனாங்க அனுப்பும் போது அவங்க சொல்லி அனுப்புறாங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வரும்போது என்னுடைய பள்ளியையும் என்னுடைய கபரையும் நீ வந்து அந்த இடத்த தாண்டி போவ அப்படிங்கிறாங்க அதாவது கடைசியா உன்னை அனுப்புக்க இப்பதான் நீ கடைசியா பாக்குற இதன் பார்க்க மாட்டா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு செய்தியையும் சேர்த்து சொல்லி அனுப்புறான் ரொம்ப சாப்டான நபர்கள் இடத்துல மென்மையான இதயமுடைய நபர்கள்ட்ட உங்களை வந்து அனுப்புறோம் நீங்க வந்து அவங்கள இடத்துல கவனமாக இருங்க நீங்க அல்லாவை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் நீங்க ஏகத்துவத்தை பத்தி சொல்லி மக்களை வந்து அழைப்பு கொடுங்க அழைப்பு கொடுத்து அவர்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்களை வைத்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு எதிராக போராடுங்கள் அப்படின்னு நபிசுல்லா கட்டளை இடறாங்க மோாதது இல்லாமல் அதே போல போறாங்க அங்கு வரக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை வைத்து மேலும் நபிசுல்லா முதல சொல்றாங்க இவர்கள் அதாவது இந்த எம்மன் வாசிகளை அவர்கள் சத்தியத்திற்காக இரண்டு முறை போராடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டினாங்க அப்ப நபிசுலம் சொல்லி காட்டுறாங்க இங்க நீங்க உங்களை ஏற்ற மக்களை அதாவது அல்லாவையும் அல்லாவுடைய ரசூரையும் அதாவது இஸ்லாத்தை ஏற்ற மக்களை வைத்து உங்களுடைய இஸ்லாத்தை ஏற்காத உங்களுக்கு கட்டுப்படாத மக்களை நீங்க எதிர்த்து போராடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப இங்கே நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னா அவர்கள் ஏற்ற உடனேயே அவர்களை வந்து நல்ல முழுமையாக தற்பிய தர்பியத்து கொடுத்து நல்ல முறையில் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் அனுப்பி அவங்களை ஸ்ட்ராங்கா ஆனதுக்கு பிறகுதான் அவங்க அல்லாவுடைய பாதையில அவங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லல ஏன்னா ஒவ்வொரு இடத்திலையும் சூழ்நிலை வேற மாதிரி சூழ்நிலை தகுந்தவர் நபிசுல்லா அலுவலாம் அங்கு நடந்திருக்கிறாங்க இங்கு நபிசுல்லா அலுவலம் அதற்கான தர்பியா அவர்கள் தர்பியை அடையணுங்கிறது இல்லை அந்த சூழ்நிலை அது போல அந்த சூழ்நிலையில எதிரிகளுடைய தாக்குதல் அது போல அப்ப இஸ்லாத்திற்கு வந்த உடனேயே அவர்கள் அவர்களை அந்த எதிரிகளை வந்து தாக்குதலுக்கு நீங்க உட்படுத்துங்க அப்படிங்கிறாங்க இதே தான் மக்கா வெற்றியின் மக்கா வெற்றிய மதினாவிலிருந்து வந்த சகாபாக்களும் சரி குறைசுகள் ஏற்றுக்கொண்ட சகாபாக்களோடும் சரி எல்லா நபர்களோட பன்னெண்டாயிரம் பேர்த்து கூட்டிட்டு போனாங்க நபர்கள் இரண்டாயிரம் சுமார் இரண்டாயிரம் மக்கள் அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் நீமான உறுதியெல்லாம் கிடையாது அந்த நேரத்துல எதிரியை எதிர்கொண்டாங்க அப்ப அவர்களுக்கு தருவியத்தை விட நபிசுல்லா அந்த நேரத்தில் அல்லாவுடைய பாதையில அவர்களை வந்து தியானம் செய்ய வச்சாங்க நபிஸ்ல்லாஸ்லாம் இந்த கட்டளையெல்லாம் அவங்க வந்து ஜவஹர் அதிக்கு அங்கு அறிவித்து அனுப்புறாங்க அதன் சொல்லி காட்டுறாங்க நீங்க போய் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு இஸ்லாம் பரவுவது எந்த அளவுக்கு பரவுன்னு ஒரு பெண் தன்னுடைய கணவனை வந்து எதிர்ப்பாள் இஸ்லா அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய கணவனை விட்டு பிரிவாள் ஒரு குழந்தைகள் அவனுடைய பெற்றோர்களை விட்டு பிரியும் அதே போல அந்த சகோதரர்கள் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் விட்டு பிரிவார் இஸ்லாத்தை அல்லாவையும் ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் நடந்து கொண்டுதான் இன்னை வரைக்கும் அல்லாவிற்காக பெற்றோர்களை சகோதரர்களை உறவுகளை எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு அல்லாவுடைய திருப்திக்காக வரக்கூடிய மக்களை நாம இங்க பாக்க முடியும் அப்ப அடுத்து வந்து இன்னொரு கதிசு நம் அறையக்கூடிய அவர்கள் பதினாங்க நபிசுல்லா வந்து முவது குலு ஜபல் ரதுலுவை அனுப்பும் போது நடந்து வராங்க இப்ப எவ்வளவு எவ்வளவு எளிமையான முறையாக ஒரு உம்மத்துடைய தலைவர் உலகத்திலேயே அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய அதுவும் அந்த நேரத்தில் முழு உலக இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் தலைவர் அவர் நடந்து வராது பாலைவன மணல மக்களாக இருந்த நபிசுல்லம் ஒட்டகத்தின் மேல முவது ரதில்லானு உட்கார்ந்து இருக்கிற இவங்க நடந்து வரும்போது நபிசுலா சொல்றாங்க முவாதே நீங்க வந்து இதன் என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க அதாவது நீங்க இப்ப பாக்கறதுதான் என்ன வந்து கடைசியாக இருக்கும் நீங்க அடுத்த குறை வரும்போது என்னுடைய கபரை தான் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே மூவாவது அழுகார்கள் அழுகார நபிசுலாஸ்லம் வந்து அங்க வந்து அங்க அவங்க நசியத் பண்றாங்க என்னென்ன நசியத் பண்ணமோ இப்ப போன ஹதீஷ்கல்ல வந்த மாதிரி நசியத் எல்லாம் பண்ணிட்டு நபிசுவாள் சொல்லி காட்டுறாங்க எனக்கு நெருக்கமானவர்கள் வந்து மதினாவை நோக்கி நிற்கிறது நபிசுவாள் மதினாவை நோக்கி பார்த்து எனக்கு நெருக்கமானவர்கள் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் சொன்னா தக்குவா உடையவர்கள் தான் அவர்கள் எங்கிருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சொல்றாங்க அப்ப அல்ல குரான் சொல்லுவது போல அல்லாவுடைய உருவங்களையோ தோற்றங்களையோ அதெல்லாம் பாக்கல செயல்களையும் செயல்களை தான் இங்கு வந்து மற்ற எந்த மற்ற எந்த சித்தாந்தத்திலும் இப்படி கிடையாது பிறப்பி நடிப்பில தாழ்த்திறாங்க அதே போல கல்வி நடிப்பில தாழ்த்துறாங்க நிறத்து நடிப்பில தாழ்த்துறாங்க இஸ்லாத்தை பொறுத்த அவர் எந்த நிறமா இருக்கட்டும் எந்த ஊரா இருக்கட்டும் எப்பேற்பட்டவராக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரா இருக்கட்டும் யாரு தக்குவா உடையவரோ அவர்தான் அல்லாவிடத்தில் வந்து சிறந்தவர் அப்படிங்கறத இந்த ஹதீசன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் நபிசுல்லாம் திரும்பவும் சொல்றாங்க நீங்க வந்து ஆடம்பரத்தை வைத்து தவிர்த்து கொள்ளுங்க ஆடம்பரத்தில இருந்து உங்களை நான் வந்து தவிர்த்து கொள்ளு மாதிரி ஏவுறேன் ஏன் சொன்னா அல்லாவுடைய அடியார்கள் வந்து ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நபிசுல்லம் அங்கு கட்டளை இடறாங்க இவர் ஒரு நாட்டிற்கு கவர்னராக போற அவரே ஆடம்பரம் கூடாது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நிலைமை என்ன சாதாரண மனிதர்கள் என்ன நிலைமை அப்படிங்கறத நபிசுல்லா கடைசி சந்திப்புல சொல்லி அனுப்புறாங்க நீங்க ஆடம்பரத்தை விரும்பாதீங்க முவாது குண்டு ஜபல் ரதி இல்ல எந்த அளவு முக்கியமான ஒரு விஷயம் ஆடம்பரத்தை ஆடம்பரமோட நம்ம வாழக்கூடாது எளிமையா வாழணும் அப்படிங்கறதுக்கு இந்த ஹதீச வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதே திரும்ப முவாது முவாது ஜபல் ரதியுல்லானோ அனுப்பும்போது இந்த ரீதி செய்தில் சொன்னால் அப்துல் ரசாக் அப்துல் ரசாக் சனானி அப்படிங்கிற அவருடைய அறிவிப்பின்படி முவாது ஜபல் ரதியுல்லானு அவங்க வந்து ரொம்ப அழகான ரொம்ப ஒரு அற்புதமான திறமையுடைய ஒரு நபர் இளைஞர் அவரும் ஒரு இளைஞர் அவர் வந்து நபிசுல்லா அலசத்துக்கு ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்த ஒரு நபர் இவர் வந்துட்டு நபிசுல்லா இவருக்கு நபிசுல்லாம் அதிகமாக கவனத்தை கொடுத்திருக்கிறாங்க இவர் மீது அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கிறாங்க ஏன்னா இவரு ரசுல்லா ரொம்ப ஆர்வமாக கல்வியை எடுக்கக்கூடிய ஒரு சகாபி இவரிடத்துல நல்ல ஒரு அறிஞியல் கூறிய ஒரு தகுதி வெளிப்படுவதால் நபிசுல்லாம் இவருக்கு கவனம் கொடுத்தேதா இருந்தாங்க நபிசுல்லா வந்துட்டு இந்த நேரத்துல இந்த ஒரு செய்தியா நபிசுல்லா சொல்றாங்க இவங்க ஒரு என்ன நடந்ததுன்னு சொன்னா முவாதுபுரம் ஜபால் ரதில்லோ எந்த அளவுக்கு ஒரு நன்மையை செய்வதில் ஆர்வமுடைய சகாபி அப்படின்னு பார்த்தா அவரு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது கேட்டு வந்தா உடனே குடுத்துருவாரு எந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் கடன் வாங்கி கொடுப்பாரு அப்ப அப்படி கடன் வாங்கி கடன் வாங்கி குடுத்து குடுத்து குடுத்து இவரு கையில ஒண்ணுமே இல்ல அப்ப உடனே வந்து இந்த இந்த நிலைமையில இவரு அங்க போய் எமன்ல கடனாலியா போக கூடாது அப்ப நபிசில வந்து இங்க என்ன சொல்றாங்க சொன்னா நீங்க நபிசில மூவாத சொல்றாங்க யார சொல்லா நீங்க கடன் கொடுத்த கடன் வாங்கன அவங்கள்டுங்க இந்த மாதிரி எனக்கு ஏதாவது சலுகை அளிக்க இல்ல நேரத்தை வந்து நீட்டி கொடுக்க எங்களுக்கு கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க நபிசிலும் சொல்றாங்க அப்ப யாருமே ஏற்றுக்கொள்ள கடனை யார் கொடுத்தாங்களோ அவங்க வந்து அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள அப்ப திரும்ப நபிசிரம் கட்டளை சொத்தை எல்லாம் வித்து நீங்க வந்து உங்க நீங்க யார்ட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு மூவாதது இல்லாம என்ன பண்ணிடுறாங்க சொத்தை எல்லாம் வித்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அதன் அவங்க அந்த நேரத்துல திவால் ஆகி போறாங்க அவங்க கையில ஒண்ணுமே இல்ல மொத்த சொத்தையும் வித்துட்டு ஒண்ணும் இல்லாம திவாலாகி போறாங்க கையில வெறுங்கையோட போறாங்க அப்ப நபி சொல்லம் வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு சலுகையும் ஒரு அனுமதி கொடுத்திருந்தாங்க என்ன அனுமதி அப்படின்னா நீங்க எமன் போறீங்கல்ல அங்க வைத்துமால் பணம் இருக்குல்ல அந்த பணத்துல நீங்க முதலீடு எடுத்துக்கோங்க கேபிட்டல் எடுத்துக்கோங்க நீங்க வியாபாரம் ஏதாவது செஞ்சு கேபிட்டல் திரும்ப கொடுத்து அந்த லாபத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்ல ஒரு அனுமதி கொடுக்கிறாங்க அந்த அனுமதியோட அவரும் அவரு சில விவசாயங்கள் ஒரு கட்டத்துல நபிசுல்ல கபரை தான் நபிசுலங்களோ அதே போல அவர் நபிசுலசம் உயிரோடு இல்ல நபிசுல்லுடைய பள்ளியையும் கபுரையும் தாண்டிதான் போனாங்க அந்த நேரத்துல அபுபக்கர் சித்திக்கு ரதில்லான கலிஃபாவாக இருந்தாங்க கலிஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்துல அங்கு உமரதில்லும் இருக்கிறாங்க உமரது இல்லான என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவுபக்கர் சித்திகரதி இல்லாத இடத்துல இவர்கள் இவர்கள்ட்ட இருக்கிற பணத்தை வந்து நீங்க அதாவது இவர்கள் லாபம் இருக்குல்ல கேபிட்டல் இல்ல கேபிட்டல்ல பைத்துல் மால்ல போட்டாங்க இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த லாபத்தை வந்து நீங்க அப்படி ஃபுல்லா கொடுத்துடாதீங்க தேவையானது எடுத்து நம்ம பைத்துல் மால் இஸ்லாமிய பைத்துல் மால்ல வச்சிட்டு பொது நிதியில வச்சிட்டு நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு ஆடுறீங்களோ அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு முகாம்து என்ன பண்ணுறாங்க நான் தர முடியாது எனக்கு நபி சொல்லா அல்லம் கொடுத்த அனுமதி இது அப்படிங்கிறாங்க திரும்ப அவுபக்கர் சித்திகரதி இல்லாத வலியுறுத்துறாங்க அவுபக்கர சித்திக்கிறது இல்லாம என்ன சொல்லிடுறாங்க இல்ல ரசூல்லா கொடுத்த அனுமதி நான் வந்து அதை வந்து மாத்த முடியாது அதனால அதை அவருக்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க மூவாதது இல்லாம போயிடுறாங்க போயிட்டு அடுத்த நாள் வந்து விடிச்சு அடுத்த நாள் கால உமரது இல்லாம வீட்டுக்கு ஒடியாறாங்க வந்து நான் வந்து கனவு ஒண்ணு பார்த்தேன் நேத்து என்ன கனவுன்னு சொன்னா என்னை வந்து நரகத்துல தூக்கி போடப்படும் போது நீங்கதான் என்ன புடிச்சு இழுத்துட்டு வரீங்க உமர் ரீலான் நீங்க தான் என்ன பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் இந்த பணத்தை நான் முழுவதுமாக அவக்கர் சித்திகரதில்லாண்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் கொடுத்துறான் அப்ப அவக்கர் சித்தி கருதி இல்லாம என்ன பண்ணுறாங்க திரும்ப அவங்க அவங்க ஒப்புதலோட அனுமதியோட மொத்த பணத்தையும் இதை வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ஹலால் அப்படின்றாங்க திரும்ப அதை வச்சுக்கிறாங்க அப்ப அங்க ஆட்சியாளருடைய அனுமதியோட அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கொள்றாங்க அடுத்ததாக ரசூல்லா சல்லா அலுவலாம் காலி குன் வலி ரதில்லான்னு வந்து யமனுக்கு அங்கு அமீராக போட்டு அனுப்புறாங்க அங்க பல மாகாணங்கள் இருக்கு அந்த மாகாணங்கள்ல ஒரு மாகாணத்துக்கு காலிது பின் வளிகிலானு அனுப்பும் போது பையர்கள் இம்மா பையர்கள் குறிப்பிடுறாங்க ரசூல்லா சல்லா அலுவலம் அதே போதனைகளை சொல்லி அனுப்புறாங்க நீங்க அவர்களை நீங்க தாவா செய்ய அப்படின்னு அப்ப காலிதபின் வலிந்த ரதில்ல அந்த தாவாவிற்கு மக்கள் வந்து செவிசாய்க்கல அப்ப உடனேயே நம்ம அவர்கள் திரும்பி வர சொல்லிடுறாங்க ஆறு மாதம் தான் இருக்கிறாங்க ஆறு மாதத்தின் பிறகு நீங்க திரும்ப வந்துருங்க அப்படின்னு வந்த பிறகு அங்கு திரும்ப நபிசுல்லம் அலிபின் அபுதாப் ரதில்லானுவை திரும்ப அந்த மாகாணத்தை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும்போது அங்க அலி ரதில் அதே போல உபதேசங்கள் செய்து நபிசுலாசம் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும்போது நபிசுலாசம் கடிதமும் கொடுத்து அனுப்புறாங்க அங்கு ஹம்தான் வாசிகளை நோக்கி அவர்களை அவர்களை நோக்கி நீங்க இதை வாசிச்சு காமிங்க அப்படின்னு அழிவது என்ன பண்ண அங்க என்ன பண்றாரு ஹம்தான் மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும் போது தொழுகை நடத்துறாரு இஸ்லாத்தை ஏற்ற அங்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய மக்களை வைத்து பகிரங்கமாக வெளிப்படையாக தொழுகை நடத்துறாங்க அப்புறம் தொழுகு முடிச்ச பிறகு நபிசுல்லா அரசிடமிருந்து அந்த வந்த லெட்டரை எடுத்து படிச்சு காமிக்கிறான் அந்த லெட்டரை படித்த உடனே ஹம்தான் வாசிகள் முழுவதுமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அங்க இருக்கக்கூடிய மொத்த நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அங்க அழில் திரும்ப நபிசுல்லா அரசுக்கு லெட்டர் எழுதுறாங்க இந்த மாதிரி ஹம்தான் வாசிகள் அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க சாந்தியும் சமாதானத்தையும் கொடுப்பானாக அப்படிங்கிற துபாவ நபிசுல்லா அலுவலம் செய்யறாங்க இப்ப அலிரல்லானுவை நபிசுல்லா அலசம் அனுப்பும்போது அலிரல்லுக்கு ஒரு நெருடல் இருக்கு நான் சின்ன பையன் நான் சிறுவர் என்ன வந்து நீங்க என்னை விட மூத்தவர்களுக்கு நீங்க அனுப்புறீங்களே அதுவும் நீதிபதியாக போட்டு அனுப்புறீங்களே அப்படிங்கும் போது அலிர்லான் வந்து ஒரு அவங்களுக்கு நபிசுல்லா அவர்களுக்கு அவருடைய நெஞ்சில கையை வச்சு யாருலா இவருடைய நாவையும் நெஞ்சையும் விரிவாக்கு விரிவாக்குவாயாக இவரை வந்து நேர்கொளியில வந்து நீங்க உறுதியாக இருப்ப இருக்க செய்வாயாக அப்படின்னு நபிசுல்லாஸ்லாம் துவா செய்யறாங்க துவா செஞ்சுட்டு நபிசுல்லாஸ்லம் ஒரு ஆலோசனையும் சொல்றாங்க உங்களை உங்களிடையில நபருக்கு மத்தியில எப்பயுமே ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் இரண்டு நபர்களுக்கு மத்தியதான் இருக்கும் அப்ப தீர்ப்பு நீங்க ஒருத்தர் சொல்றதை வைத்து நம்ம தீர்ப்பு சொல்லாம என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கொண்டு அதன் பிறகு நீங்க தீர்ப்பளிங்க அதன் பிறகு நீங்க வந்து தவற மாட்டீங்க அப்படிங்கிறாங்க அழிரலான்னு சொல்லி காட்டுறாங்க காலங்கள் எல்லாம் ஓட ஓட ஓட அதன் பிறகு ஒரு கட்டத்துல அழியுலான்னு சொல்லி காட்டுறாங்க நான் இந்த முறையை கடைசி வரைக்கும் கையாண்டேன் நான் தவறிழிக்கவே இல்ல அப்ப அழில் லானுவ எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நீதிபதியா இருந்தாங்கன்னு சொன்னா உமர் ரானு காலத்திலுமே அவங்க நீதிபதியா இருந்தாங்க உஸ்மான் ரத்திலானு காலத்திலும் நீதிபதியா இருந்தாங்க அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஹிஜிரி பத்துல நடந்த சில நிகழ்வுகள் அடுத்ததாக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா ஹிஜிரி பத்துல நடந்த நிகழ்வு நபிசுல்லாத்துடைய ஹஜ்ஜ் இந்த ஹஜ்ஜை வந்து ஹஜ்ஜத்து அப்படிமாங்க அதாவது இறுதி இறுதி ஹஜ்ஜ் அல்லது ஹஜத்துல் இஸ்லாம் அப்படிம்பாங்க நபிசுல்லா அலுவலம் இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னதாகவே அங்க அவங்க அவங்க ஹஜ்ஜு செஞ்சிருந்தாலும் அதே போல மக்காவில் அங்க ஹஜ் செஞ்சிருந்தாலும் மதினாவிற்கு வந்த பிறகு பத்து ஆண்டுகளுக்கு இப்பதான் ஹஜ்ஜு செய்ய போறாங்க அதனால இதஜத்துல் விதா ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது வரலாற்றுல அப்ப நபி சொல்லாஹம் வந்துட்டு அங்கு ஹஜ்ஜுக்காக தயாராகி கிளம்புறாங்க எந்த அளவுன்னு சொன்னா ரொம்ப எளிமையான முறையில கிளம்புறாங்க எளிமையான முறையில நபி சொல்லாஸ் வந்து ரொம்ப எளிமையான முறையில ஹஜுக்கு கிளம்புறாங்க அங்க வந்து அந்த ஹஜ்ஜே வந்துட்டு ரொம்ப எளிமையான ஹஜ்ஜ் தான் அந்த நேரத்துல அழைக்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த நேரத்துல ஹஜ்ஜுக்கு போறப்ப ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக ஆட்டம் போவாங்க காஃபி இடத்துல அந்த ஒரு நிலைமை தான் இருந்துச்சு அந்த நிலைமையோட போயிட்டு போய் கொண்டிருந்த நிலையில் நபிசுல்லம் அங்க மக்களுக்கு அங்க ஒரு பெஞ்ச் செட் பண்றாங்க அந்த இடத்துல வந்து இப்படித்தான் ஹஜ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மேற்கோளை நபிசுல்லம் காட்டுறாங்க வாகனங்கள் உணவுகள் எல்லாமே அமைத்துக் கொண்டாங்க ஒரு கட்டத்துல எந்த அளவு ஹஜ் நடக்குதுன்னு சொன்னா இது நபிசுல்லா மரணித்து காலங்கள் உருண்டு ஓடுது இப்படியே காலங்கள் சென்ற பிறகு பல காலங்களுக்கு பிறகு இப்படி உமர் ரதில்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் மனநா நிறைய சகாபாக்களுக்கு மத்தியில வந்துருச்சு சகாபாக்கள் தாபியில வந்த நேரத்துல இப்படி உமர் ரதில் ஒரு கட்டத்துல ஹஜிக்கு வராங்க அப்ப ஹஜிக்கு வரும்போது ஒரே ஒரு கூட்டத்தினர் மட்டும் எளிமையான முறையில ஹஜிக்கு வராங்க ரொம்ப எளிமையான முறையில ஹஜிக்கு வரும்போது அவர்களை குறிப்பிட்டு இவங்க கூட வந்தவங்கிட்ட சொல்றாங்க இப்படி உமர் ரதில் தன் கூட வந்தவங்கிட்ட சொல்லி காட்டுறாங்க இது மாதிரிதான் நபிசுல்லா சுடே ஹஜ் இருந்துச்சு அப்படின்னு அப்ப நபிசல்லா அலுவலம் ஹஜ்ஜ் என்பதே அங்க மக்களுக்கு மத்தியில வேறுபாடு கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு அமல் தொழுகையில ஏன் கேப் விடாம ஹஜ் எல்லா மக்களும் ஒன்னாக போய் ஹஜ் அங்க வந்து பாகுபாடு இருக்க கூடாது இன்னைக்கு ஹஜ்ஜ் எந்த அளவு ஆகிப்போச்சு அண்ணா வனம் வந்ததிலிருந்து விஐபி ஹஜ்ஜு சூப்பர் டீலர்ஸ் ஹஜ்ஜு பிசினஸ் ஹஜ்ஜு எக்கனாமிக் ஹஜ்ஜு சொல்லிட்டு ஹஜ்ஜையுமே இன்னைக்கு வந்து வன ஏற்றத்தாழ்வுகளை காமிக்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு ஹஜ்ஜு போற மக்கள் இன்னைக்கு தெல்ல தெரியாதோ அதே போல நம்மளுடைய இந்த இடத்தில்தான் அதுவும் குறிப்பாக நபிசுல்லா அரபா மைதானத்தில் நிற்கும் போது சூரத்து மாயாவுடைய மூன்றாம் வசனம் அதாவது அல்லாஹு இந்த தினத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வந்து மார்க்கத்தை வந்து முழுமையாக்கி விட்டான் பூரணப்படுத்தி விட்டான் அதே போல இஸ்லாத்தை வந்து உங்களுக்கு வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாக ஆக்கி விட்டான் அப்படிங்கற இந்த வசனத்தை அல்லாஹால இறக்கி கொடுக்கிறோம் இந்த வசனத்தை தெரிந்த யூதர்கள் உமரதுலானுடைய காலத்துல அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா உமரதுலானு ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கூடிய அந்த காலத்துல வந்து இந்த வசனத்தை தெரிந்த அவர்கள் இந்த வசனம் மட்டும் எங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நாங்க அத நாங்க அந்த நாளை வந்து பெருநாளாக கொண்டாடி இருப்போம் ஏன்னு அல்லா இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்திட்டேன் இதை வந்து நான் அங்கீகரித்துக் கொண்டேன் இதைதான் ஏற்றுக்கொள்வேன் பொருந்திக் கொண்டேன் சொல்றான்ல இதை விட சிறந்த ஒரு நாள் எதுவுமே இருக்க முடியாது அந்த யூதர்களே விளங்கி வச்சிருந்தாங்க இஸ்லாமை தான் நல்லா பொருந்தி அப்படிங்கறது அப்ப அப்பேற்பட்ட ஒரு இறுதியான வசனங்கள் வசனம் இந்த வசனத்தை சகாபாக்கள் பல சகாபாக்களுக்கு புரிஞ்சு போச்சு அபிஸ்லாசத்துடைய மரணம் வந்துருச்சு அல்லா வந்து பூரணப்படுத்திட்டான் இதற்கப்புறம் வந்து ஒன்னும் இல்ல வகையுடைய இதை நிறுத்த போது வகை நின்றுச்சு அப்படின்னு சொன்னா நபிசுல்லா அழுவும் சொல்லி இது எங்க பதியம்ல அறிவிக்கக்கூடிய நதிஸ் உம்மல் உம்மல் உசைன் அவர்கள் அறிவிக்கக்கூடியது நபிசுல்லா வந்து நபிசுல்லா நான் ஹஜ் செய்தேன் அப்ப ஹஜ் செய்யும் போது நபிசல்ல வந்து எரிந்துவிட்டு நபிசுல்லா உசாமா ரூவர் வந்து ஒட்டகத்தை ஓட்டி வந்தாரு ஒருவர் நபி சொல்லா அலுவலத்துக்கு மீது வெயில் படாம இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய ஆடையை வைத்து சூரியனுக்கும் நபிசல்லும் இடையில அவங்க வெயில் படாவது நிழல் கொடுத்துட்டு வந்தாங்க அப்ப நபிசல்லா அலுவலம் வந்து அங்க மக்களுக்கு கட்டளை என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா ஊனமான ஒரு நபர் கைகால இல்லாத ஒரு நபர் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவர் எது வரைக்கும் அல்லாவுடைய வேதத்தை கொண்டு உங்களுக்கு மத்தியில ஆட்சி நடத்துறாரோ அவருக்கு நீங்க கட்டுப்பட்டு ஆகணும் அப்படிங்கிற கட்டளையை வந்து நபிசல்லம் எங்களுக்கு வந்து குறிப்பிட்டு காட்டினாங்க இந்த இந்த ஒரு நபர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் கருப்பர் அடிமை எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவர் வந்து அல்லாவுடைய கொண்டு ஆட்சி நடத்துறாரு அவருக்கு நாம கட்டுப்பட்டேதான் ஆகணும் அப்படின்னு இமாம் நவஹி ராமல்லா அவர்கள் வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க மேலும் வந்து இங்கு இன்னொரு விஷயம் வந்து அவர்களுடைய அந்த தனிநபர் அதற்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதாவது ஆட்சியாளருடைய தனிநபர் வாழ்க்கை முன்னாடி எப்படி இருந்துச்சு அவருக்கு எப்படி இருக்கு அதெல்லாம் தேவையானது அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடந்தது கட்டுப்படணும் அதே போல அவரு ஏதாவது அல்லாவுடைய ஆட்சி நடத்தக்கூடிய நபர் அல்லாவுடைய வேதம் சொல்வது போல ஆட்சி நடத்தக்கூடிய நபர் எவராது அங்கு த தவறு இழைத்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு நீங்க வந்து நசீகத் செய்ய அப்படிங்கறது இம் நவீன இங்கு வந்து அவருடைய கமாண்டரில என்னவா இருக்கு வரணும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சு வச்சிருப்போம் அப்ப இங்கு குறிப்பிடக்கூடியது இங்க கைகால் வெட்டப்பட்ட அடிமையாக இருந்தாலும் நீங்க வந்து நீங்க பின்பற்றணும் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்றாங்களே வந்து இரண்டு கருத்துகள் இருக்கு முதலாவது கருத்து வந்து அந்த கலீஃபாவால் குறைசியாக இருந்த ஒரு கலீஃபா அவரை நியமித்து இருக்கலாம் இவருக்கு நீங்க கட்டுப்பட்டு இருங்க மாகாணத்துக்கு கவர்னராவோ அப்படியோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கறது ஒரு கருத்து இன்னொரு கருத்து அவர் குறைசியாக இல்லாமல் இருந்தாலும் சரி அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய வேதப்படி ஆட்சி செய்தாலும் சொன்னா அவருக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கறத இங்க வந்து ஃபுகாக்கள் வந்து இந்த இதை பற்றிய கருத்துக்களை வந்து அவங்க வெளியிடுறாங்க அடுத்து மிக முக்கியமான ஒரு தருணம் என்னன்னு சொன்னா நபிசுல்லுடைய இறுதி பேருரை இந்த இறு பேரு நபிசுல்லாஹ் அஸ்லம் மொத்த உமத்துக்கும் அங்கு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் முழு உலக சமுதாயத்திற்கும் மிக தெளிவாக நபிசுல்லும் இந்த இறுதி பேருரையை நிகழ்த்திட்டு போனாங்க இந்த உரையை வந்து நான் வாசிக்கிறேன் மக்களே மிக கவனமாக கேளுங்கள் இது நபிசுல்லா சொன்ன உரை மக்களே மிக கவனமாக கேளுங்கள் ஏனெனில் இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் அதன் பிறகு மக்களே துல்ஹஜ் மாதத்தையும் இந்த பிறை ஒன்பதாம் நாளையும் இந்த மக்கா நகரையும் புனிதமாக கருதுவது போல் உங்களில் ஒருவர் மற்றவன் உயிரையும் பொருளையும் மானத்தையும் புனிதமாக கருதுங்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அக்குற்றத்தின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும் அவரது உறவினருக்கு அல்ல தந்தை உன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய பிள்ளையும் தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையை அல்லது பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையை தண்டிக்கப்பட மாட்டாது அறிந்து கொள்ளுங்கள் அறியாமை காலத்தின் அனைத்து செயல்களையும் நான் எனது கால்களுக்கு கீழ் புதைத்து அழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரியாமை கால கொலைகளுக்கு பழி விட்டு விட்டுவிட வேண்டும் முதலாவதாக என் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபியா இப்னு ஆரிசின் மகனுக்காக பழி வாங்குவதை நான் விட்டு விடுகிறேன் வந்து அறியாமை கால வட்டியும் தள்ளுபடி செய்யப்பட்டது முதலாவதாக நான் என் குடும்பத்தாரின் வட்டியிலிருந்து அப்பாசிப் அப்துல் முத்தலிப்புக்கு உரித்தான வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன் இந்த இது எவ்வளவு ஒரு ஒரு அறிவார்ந்த செயல் எவ்வளவு ஒரு நுணுக்கமான செயல் ஒரு செயலை தன்னிட்டு இருந்தே ஆரம்பிக்கிறேன் ஏன் என்னுடைய சொந்தத்தில் என்னுடைய அந்த வழியில் வந்தக்கூடிய நபரை கொலை செய்ததற்கு நான் மன்னிச்சு விட்டுறேன் அறியாமை காலத்துல நடந்த அந்த கொலைக்கு பலிக்கு பழி கூடாது அதே வட்டியை வந்து என் குடும்பத்தில் அவருக்கு வர வேண்டிய வட்டியை நான் தள்ளுபடி பண்ணிடுறாங்கிறாங்க அடுத்ததாக நபிசுல்லம் அங்கு ஆறாம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்ததிலிருந்து அல்லாவுடைய அந்த நியதியில மாதங்கள் என்பது பன்னெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்கு மாதங்களையும் குறிப்பிட்டு காட்டுறாங்க நபிசுல்லா எந்த மாதங்கள் போர் செய்வதற்கு தடையான மாதங்கள் அப்படிங்கறத குறிப்பிட்டு பெண்கள் குறித்து அல்லாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாவின் அமானிதமாக அவர்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் அவனது நாட்டப்படி அவர்களை நீங்கள் மனைவியராக ஏற்றிருக்கிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாவது நீங்கள் விரும்பாதவர்களை உங்கள் இல்லத்திற்குள் அவர்கள் அனுமதிக்கக் கூடாது மீறி அனுமதித்தால் காயம் ஏற்படாத வகையில் அடியுங்கள் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாதனில் நல்ல முறையில் அவர்களுக்கு உணவும் ஆடையும் அளிக்க வேண்டும் நான் உங்களுக்கு விட்டு செல்வதை நீங்கள் உறுதியாக பின்பற்றினால் ஒருபோதும் வழி மாட்டீர்கள் அதுதான் அல்லாஹுவின் வேதமாகும் மக்களே எனக்கு பின் எந்த ஒரு நபியும் இல்லை உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை உங்களை படைத்து காப்பவனான அல்லாஹுவையே வணங்குங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு வையுங்கள் மனமுதல் நிறைவேற்றுங்கள் உங்கள் இறைவனின் இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள் உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள் மேற்கூறிய நட்செயல்களால் இறைவன் உங்களுக்கு படைத்துள்ள சுவனத்தில் நுழைவீர்கள் உங்கள் இறைவனை அதி விரைவில் நீங்கள் சந்திப்பீர்கள் அவன் உங்கள் செயல்களை பற்றி உங்களிடம் விசாரணை செய்வான் எனக்கு பிறகு நீங்கள் உங்களுக்குள் கொலை குற்றம் புரிந்து வழிகேடர்களாக மாறிவிட வேண்டாம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக சைதான் உங்களது இந்த பூமியில் அவனை நீங்கள் வணங்குவதிலிருந்து நிராசை அடைந்து விட்டான் எனினும் நீங்கள் மிக எளிதாக கருதும் செயல்களில் அல்லாவுக்கு மாறு செய்து சைத்தானுக்கு வழிபடுகிறீர்கள் அதனால் அவனோ மகிழ்ச்சி அடைவான் குறிப்பிட்டு காட்டுறாங்க நீங்க இணை இந்த பூமியில இணை வைப்பீங்க அரபு உலகத்தில் அப்படின்னு பயப்படல நீங்க இதெல்லாம் இணை வைப்பேன் மாட்டீங்க அந்த செயல்கள் மூலமாக சைத்தான் உங்களை வந்து வழிகெடுக்க கூடும் அப்படின்னு இங்கு நபிசுலால் குறிப்பிட்டு மக்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் ஒருவனே உங்கள் தந்தையும் ஒருவரே இரையச்சத்தை தவிர வேற எந்த வகையிலும் ஒரு அரபியர் அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட ஒரு அரபி அல்லாதவரை விட அரபியரை அரபியரோ ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எவ்வித சிறப்பும் மேன்மையும் கிடையாது மறுமையில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கும் போது நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் என்று கேட்டார்கள் மக்களை நோக்கி மறுமேல வந்து என்ன பத்தி அல்லாஹ் உங்கள்கிட்ட விசாரிக்கும் போது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்ப நபிசுல்லா நோக்கி சகாபாக்கள் சொல்லிக் காட்டுறாங்க நிச்சயமாக நீங்கள் எடுத்துரைத்தீர்கள் நிறைவேற்றினீர்கள் நன்மையே நாடினீர்கள் என்று நாங்கள் சாட்சி கூறுவோம் என்றார்கள் அதுக்கப்புறம் நபிசுல்லாஸ்லாம் தங்களுடைய ஆள்காட்டிவர்களை மேல் நோக்கி அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி அல்லா இதற்கு நீயே சாட்சி மூன்று முறை நபிசுல்லா சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த அறிவிப்பு வந்து பல கிரந்தங்கள் ஒரு சகி முஸ்லீம் திருமதி முஸ்னத் அகமது இது போன்ற பல ஹதீஸ் நூல்கள்லயும் சீரான் நூல்கள்லயும் அப்ப இந்த உரை வந்து முழு உம்மத்திற்குமான உதை உரை மொத்த இஸ்லாத்துடைய சாராம்சமும் இதற்குள்ள வந்து பொதிந்திருக்கு நாம ஒரு நபருக்கு இதைவிட தெல்ல தெளிவாக ஒரு நபருக்கு வந்து இஸ்லாத்தை எடுத்துரைக்கவே முடியாது மொத்த உபதேசங்களும் மக்கள் எப்படி நடந்து கொள்ளனும் அப்படிங்கிறத பத்தி நபிசுல்லா அலுவலம் இறுதி உரையை ரத்தின சுருக்கமாக மக்களுக்கு மத்தியில நிறைவேற்றிட்டு போனாங்க அந்த கட்டளைகளை ஏற்று வாழ்ந்து மரணிக்க அந்த நிலையில் ஈமானோடய மரணித்து நபிசுல்லா லட்சத்தை சந்தித்து நபிசுல்லா லசத்தோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக வாக்குதான் அஹமது